प्रपन्न कृष्णाय दुहे ிாத்தய தோத்தேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நமயம் பயம் சோக்கம் விஷா மதமே நுர்மே லா பார்த்தா பகவான் இந்த ஸ்லோகத்துல தாசீ திருப்தி சொல்லிக் கொடுக்கிறார் திருத்தின்னு சொன்னா நாம பிடிச்சுக்கிறது அதாவது நம்ம அதுக்காக முயற்சி பண்றது சில இந்த இடத்துல வந்து இது பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம்யா சில பேர் தூக்கத்தை விடவே மாட்டான் தூங்கிண்டே இருப்பான் ந விமுஞ்சதிருப்னம் ந விமுஞ்சதி விடமாட்டேன் எல்லாரும் உபதேசம் பண்ணா கூட கேட்க மாட்டான் இந்த இடத்துல அதில் வில்ப்பவர்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறார் சாத்விக திருத்தியில் நம்முடைய எஃபர்ட் நிறைய இருக்குது ராஜசீக திருத்தியில் கூட எஃபர்டெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே எஃபர்ட்டே இல்லை ஸ்வபாவம் தான் மனுஷனுக்கு இதெல்லாம் இருந்தாலும் அதை விடுறதில்லை அதை விடுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஆஹா ஏயா திருத்தியா எந்த ஒரு உறுதியினால ஸ்வப்னம் நவி முஞ்சதி தூக்கத்தை விடுறதில்லை அதிகமாக அப்புறம் பயம் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவோம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஜோசியம் பார்க்கறது அதில் அதை சொல்லி இருக்கு இதை சொல்லி இருக்குன்னு எந்தையா நினைச்சுன்னு பயப்படுறது இன்னொருத்தரையும் பயம் சோகம் எதையா நினைச்சு கவலைப்படுறது அப்புறம் விஷாதம் விஷாதம்னா சில சமயம் விட்டால் அழுதுருவான் சோகம்ங்கிறது மனசுக்குள்ள இருக்கிற துக்கம் விஷாதம்ங்கிறது வந்து அப்பப்போ அழகு எதுக்கு எடுத்தாலும் இந்த துக்கத்தை வெளியில் காட்டுறது அதுக்கு பேர் விஷாதம் மதமே வச்ச மதம்னு சொன்னால் நான் வாழ்க்கையில் நிறைய பொருளை ஈட்டணும் அதாவது நிறைய பணம் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன் அதனால அனுபவிக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு ஆச்சாரியார் சொல்கிறார் ஆத்மனஹா விஷய சேவாமேவ பகு மன்னியமான சன்னு ஏன மத்தஹா இவ பவதி சகா மதா அப்படிங்கிறார் அதாவது ஏதோ கொஞ்சம் பணமோ அழகோ இருந்ததுன்னா அதுல கர்வம் ஜாஸ்தி இருக்கும் இதுல ஒன்று இருந்தால் கூட போறோம் சில பேர் விடாம இருப்பான் பயத்தை விடாம இருப்பான் எல்லாமே சேர்ந்துன்னு அர்த்தம் இல்லை இதுல ஒன்று இருந்தாலும் போறோம் கர்வத்தை விடுறதே இல்லை ந விமுஞ்சதி ஆக சொனம் பயம் சோக்கம் விஷாதம் மதம் ந விமுஞ்சதியேவ இதெல்லாம் விடவே மாட்டேங்கிறான் காரணம் என்னன்னா புத்தியை சரியா உபயோகப்படுத்துறது இல்லை துர்மேதாக சாஸ்திரமும் படிக்கிறதில்ல பெரியவர்கள் சொல்ற வார்த்தையும் கேட்கறதில்லை துர்மேதாக கெட்ட புத்தி உடையவன் அர்த்தம் புத்தியை சரியாக பயன்படுத்தாதவன் மனித பிறவியில பயன்படுத்த வேண்டிய புத்தியை கொஞ்சம் கூட நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாதவன் அவனுடைய புத்திய அந்த உறுதி அதை விடமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கானே இந்த இடத்துல திருத்திங்கிறத பிடிவாதான் சொல்லணும் தாமசி திருத்திகி அப்படின்னு அதுக்கு பேருங்கிறார் ஆக இதன் இந்த மூணு ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்ன பலனை விரும்பாம கர்மாக்களை செய்யணும் இந்த ஸ்வப்ன பயம் முதலானவை எல்லாம் விட்டுடணும் மோட்சத்துக்காக மனச ஈடுபடுத்துவானவன் இந்த தாமசி ராஜசி திருத்திகளை விட்டுவிட்டு சாத்திகி திருத்தியில மனசை செலுத்தணும் என்பது இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் யா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ நவிமுஞ்சதிரு தாமசீ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீத்தை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன